ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களின் தந்தை அபு சுஃபியான் அவர்கள் இறந்திருந்த காலம் அது மஞ்சள் நிறத்திலான அல்லது அது அல்லாத ஒரு நறுமண பொருளை அவர்கள் வரவழைத்தார்கள் தன் அருகே இருந்த சிறுமிக்கு அதை தேய்த்தார்கள் பின்பு தன் கன்னங்களில் தடவினார்கள் இறுதி நாளையும் நம்பியுள்ள ஒரு பெண் மூன்று இரவுகளுக்கு மேல் இறந்தவருக்காக துக்கம் கடைபிடிப்பது கூடாது எனினும் தன் கணவன் இறந்ததற்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் வரை துக்கம் கடைபிடிக்கலாம் என்று கூற கேட்டேன் அதனால் தான் இதை பூசினேன் என்று கூறினார்கள் பின்பு நான் மகள் ஜைனா அவர்களிடம் சென்றேன் அவர்களின் சகோதரர் இறந்திருந்த சமயம் அது அப்போது நறுமணப் பொருளை அவர்கள் கொண்டு வர செய்து அதை பூசிக்கொண்டார்கள் பின்னர் அறிந்து கொள்க அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த நறுமணத்தின் மீது எந்த தேவையும் எனக்கு இல்லை எனினும் நபிசல்லாஹு அலிசல்ல மிம்பரில் இருந்தவாறு நம்பியுள்ள ஒரு பெண் மூன்று நாட்களுக்கு மேலாக ஒருவருக்காக துக்கம் கடைபிடிக்க அவளுக்கு அனுமதி இல்லை எனினும் துக்கம் கடைபிடிப்பாள் என்று கூற கேட்டேன் என்று கூறினார்கள் ஒன்று நான்கு எட்டு ஆறு ஒன்று நான்கு எட்டு ஏழு